ீராணி வந்தால் காஜோகம் பரவந்த பூங்கோடி காதில் பட்டது சிம்பும் முத்த தாள பின்னிக் கொண்டது பின்னிக் கொண்ட பூங்கோடி தேனை தந்தது இந்த ஞானம் வந்தது ஞானம் ஒன்றல்ல பிறந்த தானம் ஒன்றல்ல கண்ணொரு பாவனை கையொரு பாவனை சிந்த கந்த மிரண்டில் இன்னொரு ரகசியம் தாழ் ராஜ ராஜ ஸ்ரீராணி வந்தாள் ராஜ போகம் தர வந்தார் பெண்ணின் மின்ல் வந்தது காதல்ந்ததார் மழை வெள்ளம் வந்தது பெண்ணும் பெண்ணல்ல இணைந்த கண்ணும் கண்ணல்ல மலர்ந்த அமர்ந்த வந்தோர் வந்தல்ல பாடல் கொண்டு கூடல் கொண்ட பாடல் வந்தல்ல வேதனை நடையொொரு வேதனை கொள்ள இதழரு பாவமும் முகமொரு பாவமும் சொல்ல